ஹதீஸ் எழுநூற்றி பதிமூன்று அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த போது பிலா நதி அவர்கள் வந்து தொழுகை பற்றி அறிவித்தார்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி அபூபக்கரிடம் கூறுங்கள் என கூறினார்கள் அபூபக்கர் உங்களுடைய இடத்தில் நின்று தொழுகை நடத்துவார்கள் ஆனால் அவர்கள் அழுவதன் காரணத்தால் மக்களுக்கு குரானை கேட்க செய்ய அவர்களால் முடியாது எனவே உமர் மக்களுக்கு தொழுகு நடத்தட்டும் என நான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறினேன் மேலும் அபுபக்கர் உங்களிடத்தில் நின்று தொழுகு நடத்தினால் அதிகம் அவர் அழுவதனால் மக்களுக்கு குரானை கேட்க செய்ய அவரால் எனவே தொழுகு நடத்தும்படி உமருக்கு கட்டளையிடுங்கள் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கூறும்படி ஹப்சார் அலி அல்லாஹு அவர்களிடமும் கூறினேன் அவர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறிய நிச்சயமாக நீங்கள் தான் நபி யூசுப் நபியின் அதாவது அழகை கண்டு கையை அறுத்த தோழிகள் போன்றவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு அபூபக்கரிடம் கூறுங்கள் என நபி அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுகையை துவக்கினார்கள் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தம் நோய் லேசாகுவதை உணர்ந்து தரையில் கால்கள் ஈடுபட இரண்டு மனிதர்களுக்கு இடையே தொங்கிக் கொண்டு பள்ளிக்கு சென்றார்கள் நபி சலம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வருவதை உணர்ந்து அபுபக்கர் அலி அல்லாஹூர்கள் பின்வாங்க முயன்றார்கள் நபி சலம்மாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் அவரை நோக்கி சைகை செய்துவிட்டு அபூபக்கரின் இடப்புறம் அமர்ந்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் நின்று நபி சலம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுதார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹூர்கள் நபி சலம்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி மக்கள் அபுபக்கர் அலி அல்லாஹும் அவர்களை பின்பற்றி